நாட்டிலே நேர்களுக்கு வணக்கம் தினமொரு துளிக்காக உங்கள் அலுமையிலும் நம்ம ஆல்வேஸ் ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணணும் டயர்ட்னஸ் இல்லாமல் இருக்கணும் ஸ்லீப்பி ஃபீலிங் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைச்சோன்னா கிரீன் டீ எடுத்துக்கலாம் கிரீன் டீ ஃப்ரெஷ்லி கடிச்சா இட்ஸ் வெல் அண்ட் குட் அப்படி இல்லைன்னா நோ ப்ராப்ளம் டீ பேக்ஸ் பயன்படுத்திக்கலாம் கிரீன் டீயை வந்து டிகாஷன் போட்டு வச்சுக்கலாம் நம்ம அப்படியே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணினோம்னா ஒரு கப்பு கிரீன் டீ வந்து ஒரு வேலையிலே தீர்ந்துடும் நம்ம இதை வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு மாதம் வரைக்கும் நம்ம வரோம் ஒரு மாதம் வரைக்கும் பயன்படுத்திக்கலாம் ஸ்மால் ஸ்ப்ரே கேன்சர் இருக்கு இல்லையா வாங்கி வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சமாக ஊற்றி வச்சுக்கிட்டோன்னா நம்ம வெளியில லாங் ட்ரைவ் போகிறோம் அதில் எவ்ரி சன் எக்ஸ்போஷர் நம்ம எப்போ சூரிய விளைச்சம் நம்ம முகத்தில் அடிக்குதோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம ரெஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னு நினச்சோன்னா இமீடியேட்டாக நம்ம இதை ஸ்ப்ரே கேன் வச்சுக்கிட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு கன்று மூடிகிட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டோன்னா இட் வில் நாட் எஃபெக்ட் த மேக்கப் ஆல்சோ நம்ம உடனே ரெஃப்ரெஷ் ஆகிடலாம் ஈவன் ஸ்லீப்பி ஃபீலிங் இருந்தால் கூட நம்ம அப்போ கூட இந்த மாதிரி ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்ப்ரே கேன் வச்சு ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டோன்னா இமீடியேட்டாக நமக்கு அந்த ஸ்லீப்பி ஃபீலிங் நீங்கிடும் நம்ம வந்து குளிக்கிற தண்ணி சுடு தண்ணியில் கூட டீ பேக் ஒன்று போட்டுட்டு அது கொஞ்சம் டைல்யூட் ஆனோன்னே எடுத்து அந்த தண்ணி எடுத்து குளித்தோன்னா நம்ம பாடி ஸ்டிஃபாக இருக்கும் டயர்ட்னஸ்ஸே இருக்காது நம்ம வந்து ஸ்கின் டோன் சேஞ்ச் ஆகிறத கூட பார்க்க முடியும் ப்ரைட்டாகும் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருப்போம் டயர்ட்னஸ் இருக்காது இதை வந்து நம்ம க ட்ராவல் ஃப்ரெண்ட்லி நம்ம இந்த டீடி காஷ்ன வந்து ஸ்மால் ஸ்ப்ரே கேன்ஸில் ஊற்றி நம்ம எங்கே போனாலும் ஐஸ் க்யூப்ஸ் பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போகலாம் நம்ம எப்போவுமே இதை பயன்படுத்திட்டு வந்தோம்னா லைக் ஆல்வேஸ் ஃப்ரெஷ்ஷாகவும் டயர்ட்னஸ் இல்லாமையும் ஸ்லீப்பி ஃபீலிங் இல்லாமையும் இருக்கலாம்